திரு ஆரூர் சுவாமி திரு புற்றிடங்கொண்டநாதர் திருவடி போற்றி தேவி திரு அல்லியங் கோதை அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசன் நாயனாரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பம் கொக்கரை குழல் வீணை போடு கொட்டி பக்கமே பஹுவாயன பூதங்கள் கொக்கரை குழல் வீணை கூடு கொட்டி பக்கமே பஹுவாயன பூதங்கள் பொக்காடல் பொக்காடல் முகந்தடன் கூத்தராய் அக்கினோடு அரவ aarpararure pokka adal ugandudan <laughs> kootarai akkinodu arav aarpararure aarure நெஞ்சமே நெஞ்சமே எந்த மாதவும் செய்தனை பந்தம் வீடமையாய பராபரம் பராபரம் அந்த மில் புகழ் சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் தங்கவே ஆரூரநெறி சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் தங்கவே பண்டுலாமலர் கொண்டு வளர்சடைக்கு இண்டை மாலை புனைந்தும் இராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டம் ஆளவும் வைப்பர் ஆரூரே ஆரூரே ஆரூரே வளர்ச்சடைக்கு வண்டுலாமலர் கொண்டு இண்டை மாலை புனைந்தும் பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டம் ஆளவும் வைப்பர் ஆரூரரே ஆரூரரே துன்பு எல்லாம் அறநீங்கி சுபத்தராய் சுபத்தராய் ன்பு எல்லாம் அறநீங்கி சுபக்தராய் சுபக்தராய் என்பு எல்லாம் நெக்கு இராப்பகல் ஏத்தி நின்று ஆராப்பகல் ஏத்தி நின்று இன்பராய் நினைந்து என்றும் ும் இடையராம் அவர்க்கு அன்பர் ஆரூரரே அன்பர் ஆரூரரே முருட்டு மெத்தையில் முன்கிடத்தாம் முன்னம் முருட்டு மெத்தையில் முன்கிடத்தாம் அரட்டர் ஆசரித்திட்டு நீர் முரட்டு அடித்தக்கந்த வேள் முரட்டு அடித்த அத்தக்கந்தன் வேள்வியை அரட்டு அடக்கி தன் ஆரூரடை மீனே தக்கந்தன் வேள்வியை அரட்டு அடக்கி தன் ஆரூர் அடைமீனே ஆரூர் அடைமீனே நல்ல ும் உடே நல்லேன் எம்மையாரும் இது செய்ய வல்லர் எம்மையார் இல்லை யானும் உளே நல்லேன் எம்மையாரும் இது செய்ய வல்லர் இது செய்ய வல்ல அம்மையார் எனக்கு எனக்கு அறற்றி நேர் அம்மையாறை தந்தார் ஆரூர் ஐயர் அம்மையார் எனக்கு என் அறற்றி நேற்று அம்மையாறை தந்தார் ஆரூர் ஐயர் ஆரூர் ஐயரு ஆரூர் ஐயரு கண்டாளியை தண்டியை தக்கந்தல் வேள்வியை சென்றது ஆடிய தேவர கண்டனை ஆண்டாளியை தக்கந்தல் வேள்வியை சென்றது ஆடிய தேவர கண்டனை தேவர கண்டனை கண்டு கண்டு இவள் காதலித்து அன்பதாய் பொண்டியாயினவாறு என்றன் கோதையே தேவர கண்டனை கண்டு கண்டு இவள் காதலித்து அன்பதா கொண்டியாயினவாறு என்றன் கோதையே என்றன் கோதையே கொண்டியாயினவாறு என்றன் கோதையே என்றன் கோதையே இவள் நம்மை பல பேசத் தொடங்கினாள் இவள் நம்மை பல தொடங்கினாள் பேசத் தொடங்கினாள் அவனமன்று என்னில் ஆரூர் அறியு என்னும் பவனி வீதி விடங்கனை கண்டு பவனி வீதி விடங்கனைக் கண்டு இவள் தவணியாயினவாறு என்றையலே ஆரூர் அறன் என்னும் பவனி வீதி விடங்கனைக் கண்டு இவள் தவணியாயினவாறு என்றால் தையலே என்றால் தையலே தவணியாயினவாறு நீரை செஞ்சடை வைத்த நிமலனார் நீரை செஞ்சடை வைத்த நிமலனார் நிமலனார் கலல்வாயரா ஆரத்தர் உரையும் அணியாரூர் தூர துழுவார் வினை தூளியே ஆரூரறை தூரத்தே துழுவார் வினை தூளியே Ha na na na Ha Ha Yeah Ha na na na Ullame ondru urudi uraipannaan urudi uraipannaan உள்ளமே ஒன்று உறுதி உரைப்பண்ணான் வெள்ளம் தாங்கும் விரிச்சடை வேதியல் வெள்ளம் தாங்கும் விரிச்சடை வேதியல் அல்லல் நீர்மயல் ஆரூர் அமர்ந்த எம் வெள்ளல் சேவடி வாத்தி வணங்கிட உள்ளமே உள்ளமே ஆரூர் விருசடி வேதியன் ஆரூர்மந்தயம் வள்ளல் சேவடி வார்த்தி வணங்கிட உள்ளமே உள்ளமே வார்த்தி வணங்கிட உள்ளமே வார்த்தி வணங்கிட விண்டமா மலர் மேல் உறைவானோடும் விண்டமா மலர் மேல் உறைவானோடும் கொண்டல் வண்ணன் கூடி அறிவிலா ல ல யான ஆ மாமலர் மேல் உரைவானொடும் கொண்டல் வண்ணனும் கூடி அருகிலா கூடி அருகிலா அண்டவாணம் தங் ஆரூர் அடிதொழ பண்டை வல்வினை நில்லா பறையுமே நன நன ஆரூர் அமர்ந்தயம் ஆரூர் அமர்ந்தயம் வள்ளல் சேவடி வாழ்த்தி மணங்கிடே பிண்ட மாமலர் மேல் உறைவானுடும் கொண்டல் வண்ணனும் கூடி அருகில அண்டவான தன் ஆரூர் தொழ பண்டை வில்லா பறையுமே வினை பறையுமே வினை நில்லா வினை பறையுமே வினை பறையுமே நான மையூலாவிய கண்டத் தன் கண்டத் தன் கைஊனாவிய சூலத் தன் கண்ணூதர் மைஊலாவிய கண்ட